வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் இந்த உலகில் இல்லற வாழ்வு மிகப்பெரிய விஷயம் அந்த இல்லற வாழ்வும் கூட எப்படி இருக்கணும் அப்படின்னா கணவனுடைய நிலை அறிந்து கணவனுடைய புகழை அறிந்து மனைவி செயல்படணும் குடும்பத்துல கணவன் மனைவி அப்படிங்கிற இருவருமே ஒற்றுமையோடு செயல்பட்டு அந்த இல்லறத்தினுடைய புகழ காக்கணும் நமக்கு தெரிந்த ஒரு நண்பர் அவருடைய மனைவிக்கு ஆறு மாதம் புகழ்ந்த வீட்லயும் ஆறு மாதம் பிறந்த வீட்லையும் இருப்பாங்க அப்படி இருக்கிறதுனால என்ன பயன் அப்படின்னா இல்லற வாழ்க்கை வெற்றிகரமா இருக்காது ஏன் இருக்காது தன்னுடைய கணவனுடைய புகழையும் பெருமையும் உணர்ந்து கணவனுடைய நிலையை உணர்ந்து மனைவி நடந்து கொள்ளும் அப்படி நடந்துக்கல அப்படின்னா அவர்களுடைய அப்படிங்கிற தோல்வியில்தான் முடியும் கணவன் வெற்றி பெற்றாலும் சரி தோல்வி வெற்றியிலும் தோல்வியிலும் கணவனும் தோற்றதாக கருதப்படும் அப்படி தோற்றுச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா பொதுவாக கணவனை விட்டு மனைவி தன்னுடைய தாய் வீட்டுக்கு அந்த கணவன் ஒரு நல்ல காரியங்களிலோ அல்லது நாலு பேர் கூடக்கூடிய கூட்டங்களில் போகும் பொழுது அவருக்குத்தான இழுக்க ஏற்படும் ஏன்னா எல்லோரும் பேசுவாங்க இவனுக்கு வந்து மனைவி சரியில்லை இவனுடைய மனைவி வீட்டுக்கு போயிட்டாங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க அதே மனைவி சரியாக இருந்து மனைவி ஏதோ ஒரு இடத்துக்கு நாலு பேர் கூடக்கூடிய இடங்களுக்கு போகும் பொழுது மற்றவர்கள் பேசுவாங்க ஆக தன்னுடைய குடும்பத்தினுடைய புகழை உணர்ந்து அதை காத்து கொள்ளும் குடும்பத்தினுடைய பெருமையும் புகழையும் மென்மேலும் வளர்க்கக்கூடிய அளவிலே மனைவி இருக்க வேண்டும் அதே போல் கணவனும் இதுதான் நம்மளுடைய தமிழ் சமூகம் நமக்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய இதைத்தான் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால வள்ளுவர் சொல்லும் பொழுது தன்னுடைய கணவனுடைய புகழை காக்கக்கூடிய மனைவி அமையாதவர்கள் தன்னை இகழ்வார் முன்னால தன்னை தோற்றுவார் முன்னால காலை போல நடக்க முடியாது காலை போல நடக்க முடியாதுன்னா தலைநகர்ந்து நடக்க முடியாதுன்னு ஒரு அர்த்தம் அதை வள்ளுவர் மிக தெளிவாக சொல்றார் ஆக கணவனும் மனைவியும் ஒற்றுமையாக இருந்து குடும்பத்தின் புகழை காக்க முயற்சி செய்வோம் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் ஆறு வாழ்க்கை தமிழ் துணைநலம் குரல் எண் ஐம்பத்தி ஒன்பது புகழ் புரிந்து இல்லையிலோர் கிள்ளை இகழ்வோர் முன் ஏறுபோல் மீண்டும் குரல் புகழ் புரிந்து இல்லையிலோர் கிள்ளை இகழ் முன் ஏறுபோல் பீடு இந்த நாள் இணைய நாளாக அமைய மீண்டும் சந்திப்போம் நன்றி